வணக்கம் மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரபக்கோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று தெலுங்கானா மாநிலத்தில் பெண்களுக்கு எதிரான நடைபெறும் வன்கொடுமைகளுக்கு எதிராக புகார் கொடுப்பதற்காக நூத்தி என்ற இலவச தொலைபேசி எண்ணை அறிமுகப்படுத்தியுள்ளது இரண்டு இந்திய வங்கிக் கடன் திவாஸ் வாரியத்தின் செயல் இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் மந்தா ஷூரி என்பவர் ஆவார் மூன்று நவீன மனித இனம் தோன்றிய காலமாக கருதப்படுவது கிமு முப்பதாயிரம் வருடங்கள் நான்கு அலகாபாத் கற்றூன் கல்வெட்டை வரைந்தவர் சமுத்ரா குப்தர் ஐந்து மௌரியர் சாராஸ் என்று அழைக்கப்படுபவர்கள் ஓற்றர்கள் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று ஒரு கிரிக்கெட் போட்டியில் ஸ்டம்பிங் முறையில் நூறு வீரர்களை அவுட் ஆகிய இந்திய வீரர் யார் எதிராக அதாவது எந்த நாட்டிற்கு எதிராக நடைபெற்ற போட்டியாகும் இரண்டு செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் முறையாக இந்தியா எந்த நாட்டிற்கு சாலை வழி மார்க்கமாக பெட்ரோலிய பொருட்களை அனுப்பியுள்ளது மூன்று டிசம்பர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வெப்பமண்டல புயலானது எந்த நாட்டை அதிகம் பாதிப்புக்கு உள்ளாகியது நான்கு நீர்ம நிலையில் உள்ள உலோகம் எது ஐந்து தாமிரம் துத்தனாகும் இவற்றின் கலவை எது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி